காலை வெளிச்சம் கா வெளிச்சம்ஐந்து முதல் மூன்றாம் வசனங்கள் பாகம் என்கமம் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள முதல் வகையான தீட்டைக் குறித்து நேற்று நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் அதாவது தோனில் பரவி ஒருவரை பாளையத்திற்கு வெளியே அனுப்பக்கூடிய இன்றியா விதைவன் குறிப்பிட்ட இரண்டாவது வகையான தீட்டை குறித்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது பிரமியமுள்ளவன் அதாவது உடலில் இருந்து வெளியேறும் ஒருவித திரவம் அல்லது கசிவு பதினைந்தாம் அதிகாரத்தில் பொது அவமானம் அல்ல இது ஒரு பரிசுத்தமான எச்சரிக்கை தீட்டு என்பது வெளியில் இருந்து வருவது மட்டுமல்ல என்பதை யாவே தேவன் இஸ்ரேலருக்கு கற்றுக் சில நேரங்களில் அது உள்ளே இருந்து வருகிறது அது தொடும் எல்லாவற்றிற்கும் தீட்டாக்கும் வகையில் உடலில் இருந்து வெளியேறும் ஒரு அசாதரணமான திரவம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலர்கள் கூட அரங்களில் ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக வாழ்ந்தால் இந்த தீட்டு எளிதில் பரவக்கூடும் தீட்டுள்ள நபர் படுத்திருக்கும் உட்கார்ந்திருக்கும் அல்லது தொட்ட பொருட்களும் தீட்டாக்கும் என்றும் அந்த பொருட்களை தொட்ட எவரும் தங்களை கழுவிக்கொண்டு சாயங்காலம் வரை தீட்டாயிருக்க வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணம் கூறுகிறது இது பாளையத்திற்குள் ஒரு நிஜ வாழ்க்கை சித்திரத்தை உருவாக்கியது ஒரு நபர் காலையில் விழித்தெழுந்து தன்னிடம் ஏதோ சரியில்லை என்பதை உணரக்கூடும் நடிக்க முடியாது பொருட்களை கையாளவோ பல்சுத்தமான பாளையத்தை சுற்றி சுதந்திரமாக நடமாடவோ முடியாது உள்ளே இருந்து ஏதொத்திட்டு வெளியேறுகிறது என்பதையும் அதை தீவிரமாக எடுத்து ால் அது மற்றவர்களை பாதிக்கும் என்பதையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நியாய பிரமாணம் திரும்ப வருவதற்கான வழியையும் நின்றவுடன் சுத்தமானவராக கருதப்படவில்லை அவர் காத்திருக்க வேண்டும் தன் ஆடைகளை துவைக்க வேண்டும் குளிக்க வேண்டும் பின்னர் குறிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு காணிக்கையோடு வர வேண்டும் அசாதாரணமான உதரி போக்கு உள்ள ஸ்திரீகளுக்கும் பிரிந்திருத்தல் சுத்திகரிப்பு மற்றும் கானிக்கைகள் ஆகியவற்றை நியாயப்பிரமாணம் விவரித்துள்ளது இதன் செய்தி நிலையானது யாவை தேவன் தாம் வாழும் பாளையத்தை தீட்டுப்படுத்துவதை குறித்து கவன குறைவாக இல்லை மேலும் யாவை தேவன் இரக்கமற்றவரும் அல்ல ஏனென்றால் அவர் சுத்திகரிப்புக்கும் மறுசீரமைப்புக்கும் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார் இங்கதான் ஆவிக்குரிய கண்ணாடி மிகவும் வலுவாகிறது ஒரு கசிவு என்பது உள்ளே இருந்து வெளிவரும் ஒன்று இது வெளியிலிருந்து உடலில் மீது படும் தூசி போன்றது அல்ல இது உள்ளே இருந்து வெளியேறும் ஒரு ஒட்டம் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு நபரின் மிக்க பெரிய தீட்டு அவனுக்குள்ளிருந்தே வருகிறது என்று வேதம் போதிக்கிறது இயேசுவின் வார்த்தைகளை மத்தையோ இவ்வாறு பதிவு செய்கிறார் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் ஏனென்றால் வெளியே வருவது இருதயத்தை வெளிப்படுத்துகிறது பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரம் வேசி மார்க்கம் திருட்டு பொய்ச்சாட்சி தூஷணம் ஆகியவை இருதயத்தின் உள்ளே இருந்து வருகிறது என்று அவர் விளக்குகிறார் வேறு வார்த்தைகளில் கூறுவதான உலகத்துடனான மோசமான தொடர்பு மட்டுமே ஆழமான பிரச்சனை அல்ல ஆழமான பிரச்சனை என்னவென்றால் ஒரு தீட்டான ஓட்டத்தை உருவாக்கும் உள் நிலைமைதான் தீட்டு ஏன் அந்த நபரை தாண்டி பரவுகிறது என்பதையும் இது விளக்குகிறது லேவியராகவும் பதினைந்தில் தீட்டுள்ள நபர் தொட்டதெல்லாம் தீட்டானது ும் இதே முறை நடக்கிறது தீட்டான வார்த்தைகள் ஒரு கரையை போல பரவக்கூடும் கசப்பான மனப்பான்மை உறவுகளை வாதிக்கலாம் ரகசியமான இச்சை பேச்சிலும் நடத்தையிலும் வெளிப்படத் தொடங்கும் வரை மனதை மாற்றியமைக்க முடியும் மற்றவர்களை காயப்படுத்தும் சிறிய வாக்கியங்களில் பெருமை கசியக்கூடும் முழு வாழ்க்கை சக்கரத்தையும் கொளுத்துவிடும் என்று வேதம் கூறுகிறது இதை ஒரு பெரிய நெருப்பாக மாறும் ஒரு சிறிய தீப்பொறியைப் போல விவரிக்கிறார் இதன் நோக்கம் நம்மை பயமுறுத்துவது அல்ல ஒரு வாழ்க்கையில் இருந்து வெளியேறுவது இறுதியில் மற்றவர்களை தொடும் என்பது குறித்து நம்மை நேர்மையாக இருக்க செய்வதே இதன் நோக்கம் அதனால் தான் வேதம் உள்ளே இருப்பதை பாதுகாக்கும்படி வலியுறுத்துகிறது அந்த ஊற்றுக்கள் என்பவை வெளியேறுபவைகள் ஜீவன் நமக்கு மட்டும் நடப்பதில்லை நாம் உள்ளே சுமப்பதிலிருந்து தான் ஜீவன் பாய்ந்தோடுகிறது மேலும் புதிய சிருஷ்டியாகிய விசுவாசி மற்ற விசுவாசிகளுடன் நெருக்கமாக வாழ்வதால் ஒருவனுடைய இருதயத்திலிருந்து வெளியேறுவது முழு சமுதாயத்தையும் பலப்படுத்தவோ அல்லது பலவீனப்படுத்தவோ முடியும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கேட்பவர்களுக்கு பிரயோஜனமுண்டாக்கும்படி பக்தி விருதுக்கு எதுவான நல்ல வார்த்தையே பேசும்படி வேதம் எச்சரிக்கிறது சக்கல விதமான கசப்பும் கோபமும்ூர்க்களும் தூஷணமும் அகற்றப்பட வேண்டும் என்றும் தயவும் மன்னிப்பும் அவற்றின் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அது கூறுகிறது இது மேலோட்டமான ஒழுக்கம் இது அந்த ஓட்டத்தை சுத்திகரிப்பது அதே நேரத்தில் புதிய ஏற்பாடு ஒரு அழகான எதிர் வெளிப்படுத்துகிறது விசுவாசிக்கிறவனின் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று பரிசுத்த ஆவியை குறித்து ஏசு வாக்கு செய்தார் எனவே வேதம் இரண்டு வகையான ஓட்டங்களை காட்டுகிறது ஒரு ஓட்டம் தீட்டான உள் வாழ்க்கையிலிருந்து வரும் பொழுது அது தீட்டுப்படுத்துகிறது ஆவியால் கழுவப்பட்டு அவர் வாசமாயிருக்கும் ஒரு இருதயத்தில் இருந்து வரும் ஓட்டம் ஜீவனை கொடுக்கிறது வித்தியாசம் என்பது மனிதனின் மன உறுதி மட்டுமல்ல சுத்திகரிப்பும் புதுப்பித்தலுமே அந்த வித்தியாசம் இங்கு தான் சுவிசேஷம் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது நாம் குற்றவாளிகளாக உணர வேண்டும் என்பதற்காக மட்டுமே லேவியராகமும் பதினைந்தை நாம் படிப்பதில்லை சருமத்தை விட ஆழமான சுத்திகரிப்பு நமக்கு ஏன் தேவை என்பதை புரிந்து நாம் அதை படிக்கிறோம் நாம் ஒளியிலே நடந்தால் ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றும் யோவான் கூறுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவர் என்றும் அது கூறுகிறது மறைக்கப்பட்ட தீட்டான ஓட்டங்கள் இருக்கும் போதே சுத்தமாக இருப்பது போல் நடப்பது புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை அல்ல என்பதே இதன் பொருள் அது வெளிச்சத்துக்கு வருவதும் தேவனோடு ஒத்து போவதும் தீட்டுப்படுத்துவதிலிருந்து விலகுவதும் அவர் மட்டுமே தரக்கூடிய சுத்திகரிப்பை பெற்று கொள்ளுவதுமே எனவே என்னாகவும் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என்பது ஒரு பழைய சட்டம் மட்டுமல்ல ஒரு யாவே அவர் இன்னும் தமது மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கவனிக்கப்படாவிட்டால் தீட்டு அமைதியாக பரவக்கூடும் என்பதை இந்த கசிவு குறித்து சட்டங்கள் காட்டுகின்றது ஆனால் யாவே தேவன் மீண்டும் சுத்தமாவதற்கான ஒரு ஒரு என்பதையும் சடங்கு மட்டுமல்ல அது இருதயத்தை அடைகிறது நாளை நாம் என்னாகும் ஐந்தில் உள்ள மூன்றாவது வகையை தொடர்ந்து பார்ப்போம் அதாவது மரணத்தை தொடுவதால் வரும் தீட்டு மேலும் யாவே தேவன் அவர்கள் நடுவில் வாழ்ந்த தமது பாளையத்தை ஏன் அவ்வளவு கவனமாக பாதுகாத்தார் என்பதையும் பார்ப்போம் ஜபம் பிதாவாகிய யாவே தேவனே எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து எங்களுக்குள் மறைந்திருப்பதை சுத்திகரித்தருளுங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும்படி தீட்டான எதுவும் வெளியேறாதபடி எங்கள் வாய்களையும் எங்கள் எண்ணங்களையும் எங்கள் ஆசைகளையும் காத்துக் கொள்ளுங்கள் ஏசுவின் இரத்தத்தின் மூலம் எங்களை மீண்டும் கழுவி அருளுங்கள் மேலும் விரைவாக எங்கள் பாவங்களை அறிக்கையிடவும் வெளிச்சத்தில் நடக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் எங்களிலிருந்து ஜீவத் தண்ணீர் பாய்ந்தோடும் வரை உம்முடைய பரிசுத்த அவையால் எங்களை நிரப்புங்கள் கிருபை சமாதானம் மற்றும் சத்தியத்தின் வார்த்தைகள் எங்களில் இருந்து புறப்படட்டும் நீர் எங்கள் நடுவில் வாசம் செய்வதால் எங்கள் வாழ்க்கையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் உம்முடைய மக்களுக்கு எங்களை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி அருளுங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்